கீழ்ப்படிதலுக்கு மாதிரியாக திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ரெவரண்ட் அண்ட் மிசிஸ் சஹரியா வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா முதலாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆரோவனுடைய குமாரத்தைகளில் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள் எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் அப்படியிருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான் தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி அப்பொழுது கர்த்தனுடைய தூதன் ஒருவன் தூவப்பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான் சஹரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான் தூதன் அவனை நோக்கி சஹரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான் திராட்ச ரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போதே பசுத்த ஆபியால் நிரப்பப்பட்டிருப்பான் அவன் இசுரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவநாய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா ஒன்று அவர்கள் இருவரும் ஆண்டவரது அனைத்து கட்டளைகளின்படியும் ஒழுங்குகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து கடவுளுக்கு முன் நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள் walking in all the Lord's commandments and regulations blamelessly, both of them were righteous before God. வா கிறிஸ்துமஸின் மறுபக்கம் கீழ்படிதலை கொண்டாடுதலே கிறிஸ்துமஸ் சம்பவங்களில் வரும் நல்ல கதாபாத்திரங்கள் யாவருமே ஏதாவது ஒரு வழியில் கீழ்ப்படிதலுக்கு நடைமுறை விளக்கம் தந்துள்ளனர் இன்றும் அடுத்த ஆறு நாட்களும் நாம் கவனிக்கப் போகும் எழுவரில் முதலாவது நாம் பார்ப்பது எலிசபெத்தும் சஹரியாவும் தான் அவர்களது கீழ்ப்படிதல் தற்காலிகமானது அல்ல வயது சென்றவர்கள் ஆகும் வரை நெடுங்காலம் நெடுகவே வந்த கீழ்ப்படிதல் பிள்ளைப்பேறு அவர்களுக்கு கிட்டாமல் போனது எ்விதத்திலும் கடவுளோடுள்ள அவர்களது நடக்கையை பாதிக்கவில்லை இதுவே சுத்தமான கேழ்படிதலாகும் கடவுள் கடவுளாயிருப்பதற்காகவே அவருக்கு Obeying God for who He is இயேசு பாலகனே தனது கருவறையில் வளர்த்துக்கொண்டிருந்த மரியாளுக்கு எலிசபெத்தும் சஹரியாவும் முன்மாதிரிகளாய் திகழ்ந்தனர் அவர்கள் மரியாளுக்கு உறவினரும் கூட நடக்க முடியாத காரியத்திற்காய் கடவுளை விசுவாசிக்கும்படி மரியாலை ஊக்குவிக்க தேவ தூதன் எலிசபத்தையே மேற்கோள் காட்டினான் லூக்கா முதலாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறாம் முப்பத்தி ஏழாம் வசனம் இதோ உனக்கு இனத்தவளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை காவிரியல் தூதனிடம் சஹரியா முதல் கட்டத்தில் இதை நான் எதினால் அறிவேன் என்று வினவினாலும் சீக்கிரம் அவர் நம்பிக்கையோடு அமைதியானார் அத்தனை கடினமானதோர் இறைவாக்க விசுவாசிக்க ஓர் அடையாளம் கேட்டதற்காய் பக்தியுள்ள ஒருவருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையான தண்டனை என்று நாம் கேட்கலாம் பிரியமானவர்களே கீழ்படியாதவர்களை விட கீழ்படுகிறவர்களிடமே கடவுள் அதிக கண்டிப்புள்ளவராயிருக்கிறார் கீழ்படியாதவர்களை நீதிமன்ற்களின் ஞானத்திற்கு திருப்பும் பணியை மேற்கொள்ளவிருக்கும் ஒரு மகனுக்கல்லவோ சஹரியா தந்தையாக போகிறார் மரியாதை எலிசபெத்து என் ஆண்டவருடைய தாயார் என்று அழைத்தாள் கிறிஸ்து ஆண்டவர் என்பது அவளுக்கு கிடைத்த தீர்க்க தரிசன வெளிப்பாடாகும் அவரது கர்த்தத்துவத்தை அவள் கீழ்ப்படிதலின் ஆவியோடு ஏற்றுக்கொண்டாள் கீழ்படிதல் இல்லாத அறிவு வீணானது கடவுளுக்கு முன் அடுங்கி பயப்படுதலே மெய் ஞானத்தின் தொடக்கம் The fear of God is the beginning of wisdom. தங்கள் மகனுக்கு பெயர் காரியத்திலே பக்தியுள்ள இந்த தம்பதியரின் கீழ்ப்படிதல் இன்னும் வெளிப்படையாகிறது கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக குடும்பத்திலுள்ள ஒருவரின் பெயரை வைக்கும் பழக்கத்தையே உடைத்துவிட்டனர் இனத்தாரின் விருப்பத்திற்கு மாறாக கடவுள் கட்டளையிட்டு சொல்லியிருந்த யோவான் என்னும் பெயரை சூட்டினர் அந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்கப்பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்துஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் எட்டாம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனும் அவர்கள் வந்து தகப்பனுடைய பெயரின்படி சகரியா என்று பெயரிட போனார்கள் அப்பொழுது தாய் அப்படி அல்ல யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றான் அவர்கள் உன் உறவின் முறையாறில் இந்த பெயருளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனின் நோய்க்கு எதற்கு என்ன பெயரிட மனதாக இருக்கிறீர் என்று சகியினால் கேட்டார்கள் அவன் எழுத்துப் பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் நமது குடும்ப குடும்பத்தினரை பிரியப்படுத்துவதற்காக தேவ நடத்துதலை மிக எளிதாய் தள்ளி வைத்துவிடும் நமக்கு இது எப்படியான ஒரு கடிந்து கொள்ளுதல் பாருங்கள் யோவான் என்றால் கடவுள் கிருபை உள்ளவர் என்று பொருள் கடவுளுடைய ஆண்டு தீர்க்க தரிசன அமைதியை குலைத்த குழந்தைக்கு இது எவ்வளவு பொருத்தமான பெயர் என்று பாருங்கள் காட் IS GRACIOUS சகரியாவும் அவரது மனைவியும் ஆண்டவரது அனைத்து கட்டளைகளின்படியும் ஒழுங்கின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து கடவுளுக்கு முன் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் கிறிஸ்துமஸின் மறுபக்கம் கீழ்ப்படிதலை கொண்டாடுதலே மகாபரிய தேவனே உமுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இருந்த உலகத்திற்குள்ளே பாலகனாய் அனுப்பிய பொழுது அவரை சுற்றிய கதாபாத்திரங்கள் அத்தனை பேரும் கீழ்ப்படிதலை ஏதாவது ஒரு வகையிலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்களே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உங்களுடைய குமாரனா இயேசுவின் துவக்க முதலே தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானாரே கத்தாபே வாழ்க்கையிலே நெடுகவே நாங்கள் கீழ்படிதலை கற்றுக்கொள்ளட்டும் கற்றுக்கொண்ட கீழ்ப்படிதலை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்கட்டும் கடினமான சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்கு நெருங்கியவர்களை சில வேலைகளிலே நாங்கள் திருப்தி படுத்த முடியாமல் போனாலும் கர்த்தருக்கே நாங்கள் கரம் கொடுக்க கர்த்தருக்கே ஆம் என்று தலையசைக்க திருச்சித்தையே எப்பொழுதும் நிறைவேற்ற கீழ்ப்படிதலின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் நம்முடைய கிருபை கிளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே